அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு செவி உணவிற்கேள் உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து இதனுடைய பொழிப்புரை செவியுணவின் அப்படின்னா காதுக்கு உணவாகிய கேள்வி அப்படின்னா கேட்டலை அதாவது கேட்பதை அதாவது கேட்கறது காரியம் கேட்டல் என்ற செயலை உடையார் உடையார்னா உடையவர் அதாவது காதுக்கு உணவாகிய கேள்வியை உடையவர் நல்ல கேட்கிறவர்னு அர்த்தம் அவி உணவின் நடுவில் நாம் இன்னொன்று சேர்த்துக்கணும் நிலத்துன்னு இருக்கு நிலத்து நன்றாக பெரியவங்கள்கிட்ட இருந்தெல்லாம் கேட்குறவர் கேட்கிற தன்மையை உடையவர்னு அர்த்தம் செவி உணவில் கேள்வி உடையார் செவி உணவாகிய கேள்வியை உடையவர் காது வழியா உயிருக்கு உணவு கொடுக்கிறவர் அர்த்தம் காது வழியா மனசுல இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவர்களுக்கு சமமானவர்கள்னு அர்த்தம் அவி உணவின் ஆன்றார் அப்படின்னு சொன்னா கோமத்தில் நாம் கொடுக்குற ஹவிசை எல்லாம் வாங்கிக்கிற தேவர்களுக்கு சமானமானவர்னு அர்த்தம் இந்த பூமியில் இருக்கிற தேவர்கள் பூசுராஹா அப்படின்னு சொல்கிற வழக்கம் அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாம் பெரியவங்கள்டு கேட்குறவங்கள பூமியில் வாழ்கிற தேவன்கிற திருவள்ளுவர் செவி உணவின் கேள்வி உடையார் நிலத்து அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் அப்படின்னு பிரித்து நாம் புரிஞ்சுக்கணும் காதுக்கு உணவாகிய கேட்டலை உடையவர் இந்த உலகத்தில் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஹவிசாகிய ஆகாரத்தை சாப்பிடக்கூடிய விண்ணுலகிற வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவர்களுக்கு சமமாக கருதி வழிபடப்படுவார்கள் பதிக்கப்படுவார்கள் என்பது கருத்து தேவர்களுடைய உணவு ரொம்ப தூய்மையானது அதே மாதிரி பெரியவங்கள்டருந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற அறிவும் ரொம்ப தூய்மையானது கேள்வியினால் ஒருவனுடைய மனசு ரொம்ப தூய்மை அடைகிறது மேலும் கேள்வி அறிவினால் ஒருவன் துன்பத்தை போக்கிக் கொண்டு இன்பத்தை நன்றாக அடைய முடிகிறது துன்பத்துக்கு காரணமான செயலையும் நீக்கிக்கிறான் இன்பத்துக்கு காரணமான செயலையும் செய்கிறான் நினைத்த இன்பம் அனுபவிப்பவர்கள் தேவர்கள் தேவர்களுக்கெல்லாம் அவங்க நினைச்ச மாதிரி சுகம் அனுபவிக்கலாம் ஆகையினால கேள்வி ஜானம் உள்ளவன் கேள்வி ஜான்கிற பதத்துக்கு மகான்கள்டுந்து நல்ல சத்விஷயங்களை ரெண்டு காதுகளாலையும் வாங்கி மனசு முழுக்க அறிவை நிரப்பி வச்சிருக்கிறான் அதே மாதிரி இந்த இப்படி கேட்குறவனும் என்ன பண்ணுறான்னா இந்த அறிவுனால் இந்த உலகத்திலையே அந்த ஆனந்தத்தை பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறான் ஹவிச நெருப்பில் போட்டு மந்திரங்களால் சுத்தம் பண்ணப்பட்டு தேவர்களுக்கு ஆகாரமாகுது அது மாதிரி நல்லவர்களெல்லாம் நன்றாக படித்து உணர்ந்து வாழ்ந்து காட்டி அதோட அர்த்தத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கிற போது நமக்கு ஆகாரமாகிறது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சிந்தனா சக்திக்கு அது ஆகாரமாகிறது ஆகையினால கேள்வியினால சந்தோஷப்படுறவர் ஆனந்தப்படுறவர் ஹவிச சாப்பிட்ற தேவர்களுக்கு சமமானவர்கள் ஸ்ரோத்ரிய ஜா நன்றாக சாஸ்திரங்களையெல்லாம் கேட்டிருக்கிறவன் பற்றில்லாதவன் இந்த உலகத்தில் இருக்கிற போதே தேவர்களை காட்டிலும் அதிகமான சுகத்தை அடைகிறான் அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு கருணாபியாம் பூரி விஸ்ருவம் காதுகளால் நாம் நிறைய கேட்போமாக என்று வேத மந்திரங்கள் சொல்கின்றன செவி உணவுங்கிறது காது வழியாக கேட்குற உணவு அவியாகிய உணவு தேவர்களுக்கு வேள்வித்தீழ கொடுக்கிறது செவிச்செல்வம் உடையவர்கள் விடாம நல்ல நூல் கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அறிவால நிறஞ்சமையால ஆண்டோர்னும் துன்பத்தை அறியாம அறிவால ஆனந்தமாக இருக்கிறதுனால தேவர்களுக்கு சமானமாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்றும் தண்டபாணி தேசிகர் என்கிற உரையாசிரியர் அற்புதமாக சொல்கிறார் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் தர்மத்தை பரிபூர்ணமாக சொல்லக்கூடிய இந்த நம் இருவருடைய இந்த சம்பாதத்தை ஊக்கத்தோட உற்சாகத்தோடு அபமானம் பண்ணாமல் இது ரொம்ப ஒசந்ததுங்கிற எண்ணத்தோடு எவன் கேட்குறானோ அவன் இந்த சரீரத்திலேருந்து விடுபட்ட பிறகு புண்ணியாத்மாக்கள்லாம் அடையக்கூடிய லோகங்களெல்லாம் அடைவான்னு பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயம் எழுபத்தோராவது ஸ்லோகத்தில் சொல்கிற மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம் என்று கொன்றை வேந்தன் சொல்லுகிறது கேள்வி உடையவர்கள் அமரருக்கு நிகரானவர்கள் நிறைய பாடம் பெரியவங்கள்ட கேட்கறவங்க தேவர்களுக்கு சமமானவர்கள் அவர்களுக்கு ஞானமும் சுகமும் அறிவும் இன்பமும் எப்போவும் இருக்கும் அதனால் எப்போ பார்த்தாலும் ஒரு நல்ல இந்த உணவு டேஸ்ட்டை விட அந்த செவியில் இருக்கக்கூடிய அந்த சுவை இருக்கே அது ஆறாத சுகத்தை கொடுக்கும் ஆறா அமுது ஆறா இன்பம்னு சொல்கிறோமே அதை கொடுக்கும் அவர் ஒரு அழகான ஒரு வரி போடுறார் ஜெகவீரபாண்டியன்கிற புலவர் மாணவரையும் கேள்வி மாணவராக்கும் ஆதலால் அதனையே ஆர்வத்தோடு மக்கள் அடைய வேண்டும் என்பது குறிப்பினார் மாணவர்னா மாணவர் மூணு சுழினா இல்லை ரெண்டு சுழினா மாணவர்னு சொன்னா மனிதர்கள் மனிதர்களையும் வானவர்கள் ஆக்கக்கூடியது இந்த கேள்வி அந்த புலவர் அற்புதமாக சொல்லி இருக்கிறார் திருமந்திரத்தினுடைய பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டி பூர்த்தி பண்றேன் உருதுணையாவது உயிரும் உடம்பும் உருதுணையாவது உலகுறு கேள்வி செரி துணையாவது சிவனடி சிந்தை பெருதுணை கேட்கில் பிறப்பில்லை தானே அதனால் உயிரும் உடம்பும் வாழ்க்கைக்கு உறுதுணை அதைவிட உறுதுணை என்னென்னா நல்ல விஷயங்களை கேட்கிறது உறுதுணை நமக்கு எப்போது ஆழமான பற்றுக்கோடாக இருப்பது துணையாக இருக்கிறது சிவபெருமானுடைய திருவடி அதுவும் கேள்வி ஞானத்தினால்தான் வரும் அதே மாதிரி அப்பேற்பட்ட பெரிய துணை அந்த மாதிரி தத்துவங்களையெல்லாம் கேட்டோமே ஆனால் செவியினாலேயே ஸ்ருத்வான் உபாசத்தை தேப்பி சாதி தரந்தேவ முத்தியும் ஸ்ருதிபராயணாகாங்கிறார் பகவத்கீதையில் பகவான் இப்படி கேட்டே மோட்சம் அடைஞ்சுவிட்டாங்க பெரியவங்கள்ட் படிக்க முடியாதனால பெரியவங்கள்டு கேட்டு கேட்டே அந்த ஞானத்தை பெற்று முக்தி அடைந்தார்கள் என்று பகவத்கீதையில் பகவான் பதிமூணாம் அத்தியாயத்தில் சொல்கிறார் கருத்துக்களை எல்லாம் நம்முடைய ஆழமான மனதில் பதிப்பதற்கு இந்த கேள்வி அறிவை நம்முடைய உள்ளத்தில் என்றும் மறக்காமல் இருப்பதற்கு பகவானுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்